நாட்டைந்துட்டான் நாடு இழந்த உடனே துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம் அவன் ஒண்ணே அந்த நாட்டை ஒரு குஷியில ஒரு குறி குதிக்கிறான் அளவு கடந்த மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷத்தில் துரியோதன் புதிச்ச உடனே சகனி மெதுவா பேசுறான் என்ன என்ன என்ன இது ஒரு பெரிய விஷயம் பேசுற அண்ணன் ரெண்டு போகும் பெரிய விஷயமா பேசுறியே நாட்டை என்ன பாண்டவர்கள் இன்னும் அவர்கள் பாஞ்சாலியை இழக்கவில்லை அவத்தரப்பட்டு காரியத்தை எடுத்துராது அப்படின்னு துரியோகனுக்கு இன்டைரக்டா அறிவுரை சொல்றான் அவ ரொம்ப அதிர்ஷ்டமுடையது அவளை வச்சு ஆனா இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து உங்க அடைஞ்சிட்டு வந்துடுவா அதனால ஒன்னும் கவலைப்படாது தம்பிய வச்சு ஆடம்பா இது யோசனை சொல்றான் அவனுக்கு இல்லேன்னு நினைக்காது இப்ப என்ன பண்றேன் உன் தம்பியை வச்சு இந்த இடத்துல ஆடுன இது வரைக்கும் நீங்க இழந்த நாடு உட்பட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கூடுத்துறேன் வாங்கிக்கிறியா இப்ப நாடு இல்லாம போன தம்பி மாட்டாங்களா உங்கள் ஐவருக்கு அவள் அந்த தருமன் எல்லாம் போச்சு இல்ல சகாதேவன பணையம் தயம் உருட்டதானு வென்று விட்டார் சகாதேவனுக்கு அப்புறம் அப்படின்னு வச்சான் நகுல பணையான சகுனி வென்று விட்டார் கொஞ்சம் யோசிக்கிறான் தருமன் இந்த அர்ஜுனன் பீமன்லாம் பலசாலி நாம எப்படி சொல்றதுன்னு ஒரு அரை செகண்ட் இப்படி யோசிச்சா பாருங்க உள்ள பூண்டுதான் சகுனி ஓ தருமா நீ உத்தமன் நினைச்சா எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு இப்பதான் தெரியுது என்ன இருந்தாலும் உங்க சித்தி பிள்ளைங்க ரெண்டு பேரையும் தைரியமா வச்சு ஆடிட்ட சொந்த தம்பியை வச்சு ஆட உனக்கு மனசு வரல பத்தியா மாத்திரி பிள்ளைங்களை வச்சு ஆடிட்ட அவன் என்ன இருந்தாலும் மாற்றாந்தாய் பிள்ளைங்க தான் சொந்த தம்பிய பனைய வைக்க உனக்கு மனசு வரல அப்படித்தான் எங்கள் ஒற்றுமை தீர்ந்து விடும் எண்ணத்தில் ஆவியில் ஒன்று கான் நாங்கள் அஞ்சு பேரும் எண்ணத்திலும் ஆவிலையும் ஒன்னா இருக்கிறோம் எங்களை பகைக்காது கண்ணனுக்கு ஆரோகியத்தோழனாம் எங்கள் கண்ணிலும் சாலை இனியனாம் வண்ணமும் திண்மையும் சோதியும் பெற்று வானத் தாமரை போன்றவன் எண்ணரும் நற்குணம் சான்றவன் புகழ் ஏறும் விஜயம் பணையம் கான் அர்ஜுன பணயம் அப்படின்னு வச்சான் தகம் உருட்டலானார் அதிலே சகுனி விட்டான் மக்கோர் தலைவனை எங்கள் ஆட்சிக்கு வேர்வழி அகுதனை தெய்வம் முன்னின்று எதிர்ப்பினும் நின்று சீறி அடிக்கும் திறனை கைவளர் யானை பலவற்றில் வழி காட்டும் பெரும்புகள் உங்கள் பொய்வளர் சூதினில் வைத்திட்டேன் இப்ப தர்மன் என்ன சொல்றான் பாருங்க சூதினில் வைத்துட்டேன் வென்று போக் ஜெயிச்சுக்கார இப்ப அவனே குடுத்துட்டான்னு வச்சு வென்று போக் என்றான் பீமன் இப்ப தாயம் உருட்டலான சகுனி வென்று விட்டான் தர்மன் ஒருத்தன் தான் அவன் தன்னை எப்படி பணையம்னு இல்லாம வைக்க முடியும் பண்ணத்தானே பணையம் அப்படின்னு வச்சான் காய் உருட்டலானு வென்று விட்டான் தெரியும் ஒரே சந்தோஷம் அடிமை அஞ்சு பேர் எனக்கு அடிமை அவனும் அவள் துண்ணும் அதிர்ஷ்டம் உடையவள் பாஞ்சாளி துண்ணும் அதிர்ஷ்டம் உடையவள் அவளை பணயம்னு வச்சு ஆடினா இழந்த எல்லாத்தையும் மேய்ச்சுடுவாங்க அவசரப்படாதே அப்படின்னு பாஞ்சாலிய பணயம்னு சொல்லணும் சொல்றதா வேண்டாமா யோசிக்கிறான் வினாடி மறுபடியும் வழியே கிடையாது கிடைச்சா நாம அஞ்சு பேர் அடிமை ஆயிட்டோம் நாடே அடிமையாயிடுச்சு அவன் மட்டும் அங்க இருந்து என்ன பண்ண போறா அவளும் நம்மளோட இருந்துட்டா பாதுகாப்பு தான் நினைச்சானோ என்னமோ தெரியல வேற வழியே இல்லாம அந்த திரௌபதியே பணயம் அப்படின்ற வார்த்தையில சொல்றான் வேள்வி பொருளினையே புலை நாயின் முன் வைப்பது போ ஒரு யாக அக்னியில போட வேண்டிய வேள்விருளை ஒரு நாய்க்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிற போது நீழ்விட்ட பொன்மாளிகை கட்டி ஒரு பேயினை நேர்ந்து குடியேற்றல் போல் வாங்கி அதை ஆந்தைக்கு பூட்டுதல் போல் கேள்விக்கு ஒருவர் இல்லை உயிர் தேவையை கீழ் மக்களுக்கு ஆளாக்கினார் அவளை பணயம் வச்சு தாயம் உருட்டலானார் சகுனி வென்று விட்டார் துரியோதனன் பேசலாம் பாருங்க எழுந்துச்சு குலுங்குறானா திக்கு குலுங்கிடவே தீயவர் கூட்டம் எல்லாம் தக்கு தக்கு என்று மேலையும் கிழியும் குடிச்சு குடிச்சு ஆடுறான் துரியோதனை ஆடிட்டு கக்க கக்க என்றே நகைப்பார் அந்த மாமன் மேல் கட்டி கொள் எம்மை என்பார் ஓடி வந்து சகுனியை கட்டி தழுவிட்டானா பாரதி மனே அடுத்த வார்த்தை பொங்கல் உனக்கு வைப்போம் ஐநா கோயில போய் பொங்கல் வைக்கிற மாதிரி சதுனிக்கு பொங்கல் வச்சுக்க முடுவேங்க நன்றி தெரிவிக்கிறான் பொங்கல் உனக்கு வைப்போம் நாசம் அடைந்த நெடுநாட்பகை நாமினி வாழ்ந்தோம் தர்மம் அழிவை பெருமை தவங்கள் பெயர் கட்டு மண்ணாக வானத்து தேவர் வயிற்றிலே தீப்பாய மோன முனிவர் முறைகட்டு தாம வேதம் பொருள் இன்றி ஆகிவிட அந்தரத்து வாழ்வோர் அனைவரும் பித்துரே வான்மியலை போன்றதொரு வண்ண திருமாலும் அறிகுயில் போய் ஆழ்ந்த துயில் எய்திவிட என்னென்ன தேவர்களுக்குள்ள குழப்பம் நடந்தது அப்படிங்கிற இதெல்லாம் நடக்கிற மாதிரி என்ன வார்த்தடா பேசுற யாராவது தம்பி மனைவியை சபையில இழுத்து இப்படி அவமானப்படுத்துவார்களா உனக்கு தெரியாதடா அழிவு வரப்போகிறதா சொன்னாக்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்யாத ஐயவர் சிலத்தின் அழரை வளர்க்கின்றாய் தெய்வ தவர்த்தியை சீர்குலைய பேசுகின்றாய் ஏன் அந்த உத்தமையை இப்படி எல்லாம் அவமானப்படும்படியா பேசுற என்னுடைய வார்த்தைக்கு இப்ப புரியாததா என்னுடைய விளைவு என்ன தேர்ப்பாக போன பிராதி கூப்பிட்டான் எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றா தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்ற ஒரு பெரிய விஷயம் தன்னை தோற்று பின்ன தோற்றா என்ன இல்ல முதல்ல இவ்ளோ பாஞ்சாலிய தோற்று பிறகுதான் அவரை தோற்றா என்ன இது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் தான் என்ன சொல்றா எப்போ தருமன் தன்னை தோற்றுவிட்டாரோ அப்புறம் அவருக்கு ஆடுறதுக்கு உரிமையே கிடையாது இன்னொருத்தரை வச்சு ஆட உரிமை கிடையாது என்ன முதல்லுமெண்ட் பாஞ்சாலி அவர் சொல்றா அதனால என்ன வச்சு முதல்ல ஆடிட்டு அப்புறம் தர்ம தன்னை ஆடினாரா தன்னை ஆடிய பிறகு என்ன ஆடினாரா கேட்டுவா அப்படின்னு இந்த பிராதிக்காமி அங்கிருந்து இது மாதிரி கேட்கறா அப்படின்னு கோந்துருச்சு அவள் கூண்டில் கிளியும் அடுத்த வார்த்தைக்கு அனுப்ப வேண்டாம் அவளுக்கு என்ன வெட்க வேண்டி இருக்கு பிராதிகிராமியும் மறுபடியும் போனோம் அப்பயா மாதவிலுக்கு ஆதலால் நான் ஒற்றாரி தண்ணில் இருக்கிறேன் சபைக்கு வருவேன் எங்கேயுமே ஒரு சூது மனைகளிலே தொண்டச்சி வருவதில்லை ஆண்கள் கிடையாது வரமாட்டேங்களா நிலையிலுதனுக்கு அளவு கடந்த வெரி கொஞ்சம் உள்ளம் துடித்து சுயோதன சின்னம் ஓங்கி வெறி கொண்டு சொல்லுவார் எந்த பெற்றி அறிந்ததை போலும் நீ என்ன வரிசையா பேசிக்கிட்டே இருக்கிற ஆற்றல் என்னன்னு உனக்கு தெரியாது ஓ அப்போ அவனே ஒரு வார்த்தை சொல்றான் துரியோதன ஏன் பிராதி காமி பயப்படுறான்னு இந்த பையலும் பீமனை அஞ்சியே வெகுவாக கதைகள் கதைக்கிறான் இவருக்கு பீமனை பார்த்து பயம் அவன் அழிச்சுடுவானு அப்படிங்கறதுக்காக இந்த பையன் இப்படி பேசுறா இவர அச்சத்தை தின்பு குறைக்கிறேன் இவன் பயத்தை அப்புறமா நான் போக்குறேன் அவன் தம்பியை கூப்பிட்டா துச்சாசனா நீ போய் நான் சொன்னேன் பாரு பாரதி அவன் தீமையில் அண்ணனை வென்ற அயோக்கியத்தனத்தில் விரும்புவான் அவன் எப்பவும் சாப்பிட்டான் அயோக்கிய கல்லும் ஈரக்கரியும் விரும்புவான் தொடர்புத்தில அவனை வெட்டிச்சு பேப்பர்ல வந்து மகள் கிட்ட அப்பா தப்பா நடந்துட்டான் கணவன் அவனுடைய அந்த உணவு பழக்கத்தை போட்டிருக்கா டெய்லி சாயங்காலம் ஆச்சுன்னு சொல்றாங்க சாத்வீகமான உணவா கொலை உணர்ச்சி அதீத காமம் அதை தூண்டுகிற உணவுகளை சாப்பிட சாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா மிருகத்தின் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் நீங்க இந்தியா முழுக்க மரண தண்டனை அடைந்திருக்கிற கொலை கைதிகளை போய் பாருங்க நான் சொல்றது சயின்ஸ் இந்தியா முழுக்க மரண தண்டனை அணிந்திருக்கிற கொலைக்கேதிகள் அவர்கள் அதீதமாக தெரியாது வட்டி வாங்கியே சில பேருக்கு புரியுது மாம்சமே தொடரமாட்டாங்க வட்டிக்கு மேல வட்டி வாங்கி கொண்டு போடுவாங்க உலகத்தில மலிந்திருக்கிற போர் வன்முறை உலகம் முழுக்க இருக்கிற வன்முறை போருக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரிய விஷயம் அசைவ உணவும் மது வகைகளும் அசைவ உணவு மது வகைகள் வெளியே வந்துட்டா உலகம் அமைதி பூங்காவாக மாறும் நீங்க அப்படி யோசிச்சுப்பாரு பாரதி நினைச்சு சொன்னானா நினைக்காம சொன்னானா தெரியலி சூதாட்டத்தில் விளைப்பட்ட ஒரு விளக்காரி உனக்கு என்ன இவ்வளவு திமிறு வேண்டி இருக்குதான் உன்னை ஆழ்வன் அண்ணன் சுயோசானன் மன்னர் கூடி இருக்கும் சடையிலே உன்னை கூட்டி வருக பாகன் வந்து அச்சாக்கள் கொஞ்சம் மாதவிளக்கு ஆதலால் ஓராடை தண்ணில் இருக்கின்றேன் தாரவேந்தர் என்னை அழைத்தல் இயல்பில்லை நான் வரது மரபு இல்லடா இது நியாயம் இல்லடா தான் வரமாட்டேன் பாண்டாதி கூந்தலினை கையினால் பற்றி ஐயோ என்றே அலறி உணர்வு பாண்டவர்தேவி அவள் பாதி உயிர் கொண்டுவர் அவளுக்கு பாதி உயிர் போயிடுச்சு அவ கூந்தலை பற்றி அப்படியே தெருவேன் அப்போ நாட்டு மக்கள் இந்த அநீதியை கண்டு பொங்கி எழணுமா இல்லையா அக்கிரமத்தை கண்டு நாட்டு மக்கள் கொதிக்கணுமா இல்லையா அந்த நாட்டு மக்கள் தத்துவம் பேசினாங்களோ என்ன கொடுமை இது ஓ எவ்வளவு கொடுமையா இருக்கும் கொடுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார் பாரதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஊரவர் தம் கீழமை உரைக்கும் தரமாமோ வீரமிலா நாய்கள் வீரமிலான் நாய்கள் விலங்காம் இளவரசம் தன்னை மிதித்து தராதரத்தில் போக்கு பொண்ணை அவளந்த புறத்திற் சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்புகிறார் பெட்டை புலம்பல் பிறருக்கு பயனாமோ எல்லாம் கும்பட மாதிரி பெட்டை புலம்பல் பிறருக்கு பயனாமோ ஏன் இப்படி மக்கள் இருக்கிறார்கள் ஏன் இவங்க கொதிச்சு அழல பாரதி கேட்டான் சதையில கொண்டு வந்து அப்படி ஒரு தள்ளு தள்ளினாசமே அவன் முதல்ல எல்லாரையும் பார்த்து நீதி கேட்டார் அவமானம் பண்ணுறது என்ன நியாயத்தோடு சேர்ந்தது ஆடுறதுக்கு தருமனுக்கு உரிமை இருக்கா எப்படி என்ன பணயம்னு வச்சு ஆடலாம் நான் யாரு துருபதம் கண்ணி அப்படிப்பட்ட என்ன பணையம்னு வச்சு எப்படி ஆடலாம் அதுக்கு உரிமை இருக்கா அப்ப பீஷ்மர் பேசாமையா இருந்திருக்கலாம் அவர் அப்பதான் சட்டம் இபிகோலா எடுத்து பேசாருங்க சார் கரெக்டு அது வேத காலத்துல பெண்களுக்கு அடங்கி வைக்கலாம் பீஷ்மர் அவர் சட்டத்தை மேற்கோடு காட்டிட்டு இருக்க இந்த சட்டப்படி செல்லும் நான் என்ன பண்ண முடியும் சட்டம் அப்படி இருக்கு சட்டம் அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே பீஷ்மர செவுட்டில் அறையிற மாதிரி சொன்னா பாருங்க பாஞ்சாலி ஒரு வார்த்தை ஆமா பெரிய சட்டம் பே அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் பேய் அரசு பண்ணிக்கிட்டு இருந்தா சாஸ்திரம் பணத்தை தான் பணம் தான் தின்னு இருக்கும் பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் இது என்ன தர்மத்தோடு சேர்ந்தது ஒண்ணும் கேக்க மாட்டேங்க நீர் அவமான தலையிட முடியல அவ ஆடை கொலை உற்று நிற்கிறாள் அவளா என்று எழுது துடிக்கிறாள் இந்த பீடையை நோக்கி நன் பீமனும் கரை நீர் எழுந்தது வெஞ்சினும் மைக்குழல் பற்றி எழுக்கிறான் அந்த பீடையை நோக்கி நான் பீமனும் கரை மீறி வெஞ்சினம் வெஞ்சீனம் பீமனுக்கு மட்டும் பொருக்கம் உள்ள கோம் தருமனை பார்த்தான் அண்ணே சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிரண்டு சூதிர் பணையம் என்று தொண்டச்சி போவதில்லை ஏது கருதி வைத்தாய் அண்ணே யாரை பணையம் வைத்தாய் நீ இவ பணயம் வச்சே உனக்கு ரைட் இருக்கா உண்மையில அந்த அந்த பாஞ்சாலியை ஜெயிச்சுட்டு வந்தவன் தானே ஜெயிச்சுட்டு அன்னை யாரை பணையம் வைத்தாய் மாதர் குலவிளக்கை அன்றே வாய்ந்த வடிவை துருபதன் மகளை திட்ட தூய்மன் உடன் பிறப்பை இரு பகடை என்றாய் ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய் நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அண்ணே நாங்கள் பொறுத்திருந்தோம் நீ நாட்டை வச்சு ஆடு கேட்டோம் நான் தொலைத்தாய் அண்ணி நாங்கள் பொறுத்திருந்தோம் மீட்டும் எமையடிமை செய்தாய் மேலும் பொறுத்திருந்தோம் எங்கள் அடிமைனு அப்ப கூட நாங்கள் பொறுமையா இருந்தோம் ஆனா துருபதன் மகளை திட்ட துய்மன் உடன் இருபகடை என்றாய் ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய் இது பொறுப்பதில்லை இது பொறுப்பதில்லை பொறுப்பதில்லை தம்பி எரிதடல் கொண்டு வா கதிரை வைத்து அண்ணன் கையை எரித்திடும் ஒன்னும் பேசல அர்ஜுனன் தான் முன்னாள் கையை பிடிச்சா மனமரிய சொன்னாயோ பீமா நம்ம அண்ணனை எரிக்கலான்ற வார்த்தை வாயிலிருந்து வரலாமாடா தர்மத்தின் வாழ்வு தனிச்சூது கபும் இது ஒரு இடவேள ஏற்பட்டுட்ட ஒரு வகையான மறைப்புடா நாம தர்மத்தினுடைய வழியில் போயிட்டு இருந்தோம் நமக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு இந்த நேரத்தில் நம்முடைய ஒற்றுமையை நாம இழக்கலாமா நம்ம ஒத்தரொத்த பகை பாராட்டலாமா நீ யோசிக்க வேண்டாமா மனமரிய சொல்லாயோமா தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கபும் தர்மம் மறுபடியும் வெல்லும் இந்த இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் காணும் நம்ம மூலமா தர்மத்தின் வெற்றிய உலகத்துக்கு காட்டுறதுக்கு நடக்குது மறுபடியும் அதன் பெயர் பொறுத்திருப்போம் காலம் மாறும் சிக்கிக்கிட்டோம் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் காலம் மாறும் ஜெயிச்சு காட்டும் இத சொன்னே விகர்ணன் எழுந்தான் விகர்ணன் யாருனா துரியோதனுடைய தம்பியில ஒருத்தர் அவனுக்கு இந்த அநீதியை பொறுக்க முடியும் என்ன எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அவனே அடிமையா போனதுக்கு அப்புறம் அடிமைக்கு மனைவியே கிடையாது இல்லாதான் இது தர்மத்துக்கு ரோதம் இல்லையா நீங்க வேண்டாமா ஐந்து பேருக்கு பொதுவா இருக்கிற ஒன்று அவன் எப்படி தனியா வச்சு ஆட முடியும் துரியோதன தம்பி அவன் அவன் கேட்ட உடனே இப்ப அவங்களுக்குள்ளால் அந்த குடும்பத்துல வந்து ஒட்டிட்டு நீண்டா பேசுற நீ ஏண்டா வாயத்தி உனக்கு ரொம்ப தெரியுமா உட்கார அப்படின்னா துரியோதனை பேசாது அப்படின்னு ஏன் தெரியுங்களா இந்த கர்ணன் வந்து துரியோதனத்தை வந்து ஒட்டிக்கிட்டவன் உங்களுக்கு தெரியும் கதை கர்ணன் அனாத முதல்ல குந்தி பெற்ற பிள்ளை வந்து இந்த புதுசா வந்து ஒட்டிக்கிட்டவன் தலைமைக்கு பழைய ஆளுர கூட்டிட்டா என்ன பண்றது அப்படின்னு விட அவன் பேசிக்கிட்டு இருப்பான் தியரி உலகம் உள்ளவரைக்கும் மாறவே மாற இப்ப விகரன்டனே கர்ணன் பேசாம உட்கார்ந்தான் அப்படின்னா கர்ணன் தான் ஒரு வார்த்தையை சொல்ற என்ன வார்த்தை சொன்னா ஏ அடிமையா இருக்கா அஞ்சு பேர் தோல்லை என்னடா அங்கவசரம் போட்டு நிக்கிற அங்கவசனம் பெருமை கடையாளம் இல்லையா உங்களுக்கு மேல் துண்டு அணிங்கிறது கௌரவத்து கடையாளம் என்னடா அடிமைகளுக்கு என்னடா மேல் துண்டு எற அப்படின்னு இந்த அஞ்சு பேர் மேல்துண்டையே எடுக்கிறதுக்காக பாஞ்சாலி சீல இணைந்து இருக்க என்னடா அடிமையா இருக்கிற மேல் துண்டு இந்த வார்த்தையும் கர்ணன் சொன்னதாத்தான் பாரதி எழுதுறான் ஐவர் சீரையும் களைவாய் தையல் சேலையும் கலைவாய் இத கர்ணனே சொன்னதா தான் பாஞ்சாலி சபதத்துல பாரதி சொல்றான் நல்லவேளை வில்லி கர்ணன் சொன்னான்னு வர்லிங்க துரியோதனே இந்த பாவத்தை பண்ணினான் அப்படின்னு வருது நான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு உள்ள பெரிய அவமானம் நடக்குது கர்ணனுக்கு ஒரு ஒரு குற்ற உணர்வு இருக்க வேண்டாமா ஒரு பெண்ணுக்கு உள்ள அவமானம் நடக்குது நாம் அந்த இடத்துல இருக்க கூடாது தன்னுடைய நண்பன் துரியோதன்கிட்ட சொல்லணும் எல்லாம் பண்ணாதரான்னு சொல்லணும் பாரதி அவனே சொன்னான்னு எழுதிட்டான் நான் பாரதி தள்ளி வச்சுடுறேன் வில்லி குத்துர் ஆழ்வார் அவன் சொன்னான்னு எழுதல நான் அதை எடுத்துக்கிறேன் அவன் சொன்னேன் எழுதல வில்லிபுத்திர எழுதுறாரு துரியோதனனுக்கு புத்தி சொல்ல இல்ல ஏன்டா செய்யறேன் நார்மலா ஒரு பெண்ணுக்கு அசிங்க நடக்குது நாம அந்த இடத்துல இருந்தாரு ஒன்னும் புத்தி சொல்லுவோம் இல்ல அந்த இடத்த வெளியே போடுவோம் இல்லையா நம்ம அடக்க முடியாத கோஷ்டியா என்ன பண்ண முடியும் அந்த இடத்த விட்டு வெளியில போயிடணும் கர்ணன் ஏன் அப்படி இருந்தான் நான் இப்ப ஒரு ஆபத்தான விளக்கம் சொல்ல போறேன் அதுதான் அவளை முன்னுர போட்டேன் உண்மையில பேசிக்கலா கர்ணன் நல்லவன் நல்ல குந்தி தேவி வயிற்றுல சூரியனுக்கு குமாரனா பிறந்த நல்லவன் தான் நினைக்கிறான் அவனுக்கு கிடைக்கல யார் அவன் அங்கீகாரம் பண்ணிட்டா துரியோதன அங்கீகாரம் பண்ண அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் கர்ணன் என்னன்னு அவமானப்பட்டான்னு உங்களுக்கு தெரியுமா அவன் எங்க போய் நான் வில் கத்துக்கணும் அப்படின்னு கேட்பான் முதல்ல அந்த வில் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் கேட்பார் நீ என்ன ஜாதி தெரிய ஜாதி அப்பா அம்மா தெரியாதே இல்லாத என்னடா இப்போ இது கர்ணனுடைய தப்பா ஒரு குந்தி தேவி திருட்டுனா அந்த பிள்ளைய பெற்று பெட்டில வச்சு அனுப்பிச்சுட்டா இது கரணைய தப்பா இல்ல அவங்க அம்மா அசிங்கமா பண்ணின தப்பு ஆயிட்ட வாய்ப்பு இருந்தா திருவேற்காடுல வந்து உதவும் கரங்கள்னு ஒரு அமைப்பு இருக்கு அங்க போய் பாருங்காடு ஐநூறு அறுநூறு குழந்தைங்க அப்பா அம்மா பேர் தெரியாத குழந்தைங்க வளரும் ஏன் ஒரு நிமிஷம் இன்பத்துக்காக ஆணும் பொண்ணும் பிள்ளைய பெற்று போட்டு குப்பத்தோட போட்டு ஓடி போயிடுறாங்க ஆண்கள் மிருகங்கள் என்றைக்குமே உலகம் தொடங்கிய நாளாகவே ஆண்கள் மிருகங்கள் பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஆபத்து வந்த பறவைகள் புரட்சி பெண்கள் உலகத்தில் எங்களுக்கு சுவாசிப்போம் அப்படின்னு வந்து என்ன மானக்கேடு அப்படின்னா அந்த கணநேரத்து இன்பத்துக்காக ஒரு கருவ வயிற்றுல சுமந்துட்டு அதை அழிக்க முடியாம பெத்து அதை அப்படியே குப்பத்தொட்டில போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க என்ன ஆச்சு அந்த குழந்தைங்களை யாரும் காப்பாற்றுவா அந்த குழந்தைங்களையும் காப்பாத்துறதுக்கு நல்ல வேலைக்கு தெரசா மாதிரி வித்யாக்கர் அந்த குழந்தைங்களை எடுத்து ஒரு யூனிஃபார்ம் ஒரு ஒழுக்கத்தை கத்து கொடுத்து ஒரு டிசிப்ளின்டா வளர்க்கிறாங்க எப்படி வளரும் யோசிங்க அது சமூக விரோதியா வளரும் பொறுகியா வளரும் நாட்டுக்கு கெடுதல் பண்றதா வளரும் அது எப்படி நியாயமா வளர முடியும் அப்பா அம்மா காப்பாத்தல அப்பா அம்மா ஒரு சந்தர்ப்பு அந்த குழந்தைங்க எப்படி யோகியமா இருக்கும் கர்ணன் அப்படி பிறந்தவர் போதுமா முறையற்ற எண்ணத்துல தாயின் மனசுல கருவாகி வெளியில வந்து பிறந்தவன் அப்போ அவனுக்கு தான் அவன நல்லவனா வாழ நினைக்கிறான் படிக்க போறான் வில்வித்த கத்துக்கணுங்கிறான் ஏன்னா ஒருத்தன் எடுத்து வளர்த்தான் ஒரு தேரோட்டி அவனை எடுத்து வளர்த்தான் அதனால அவன் வாழ்க்கை தப்பிச்சது பிள்ளை இல்லாத ஒரு கிழக்கு தேரோட்டி இந்த பிள்ளைய பார்த்தான் சரி நம்ம பிள்ளையா வளர்ப்போமே என்று வளர்த்தான் ஆனா இவனுக்கு ஒரு ஆசை நம்ம உயரமா வரணும் பெரிய ராஜாவா வரணும் பெரிய தில்வித்தான் கத்துக்கணும் எங்க போனாலும் அப்பா அம்மா பேர் தெரியாத அனாத அனாத அனாத அனாது அவமானப்படுத்துறாங்க அவனுக்கு யாரு மேல முதல்ல கோபம் கொஞ்சம் யோசிங்க நாம இவ்வளவு அவமானப்படுத்து யாரு காரணம் நம்மளை பெற்றுட்டு அனாரியா போட்டுட்டு போனாலே ஒரு ராட்சசி அவ மட்டும் கையில கிடைச்சா கழுத்தை நெரிச்சு கொண்டு என்ன வருமா வராதா நியாயம்தான் அந்த அவர் பெற்று பெட்டியில போட்டு போயிட்டா குப்பத்தொடர்ல போட்டு போன மாதிரி போட்டா அவமானத்தை காப்பாற்றும் வெளியே தெரியாம மறைச்சுட்டா தனக்கு இப்படி ஒரு முறைகேடா பிறந்ததுங்கிற மறைச்சுட்டா அந்த பிள்ளையோட கெட்டி அந்த பிள்ளை யாரும் முதல்ல வெறுப்பான் தாயார்தான் நம்ம இவ்வளவு அவமானத்துக்கும் காரணம் தாய் நம்முடைய அவமானத்துக்கு காரணம் தாய் இன்னொரு கொடுமை தெரியுமா அவனுக்கு ஒரு மனைவி வாய்ச்சா அந்த மனைவி கர்ணனை மதிச்சதே கிடையாது என்ன இவன் பிறப்பு தெரியாது அப்படிங்கறதுனால அவர் கேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பாளர் நீ யாருமே தெரியாது அன்பு வர முடியுமோ அன்பு வர முடியுமோ டீல் பண்றேன் தாயார் மீதும் மரியாதை வராதவன் மனைவி மீதும் மரியாதை வராதவன் எந்த பெண் மரியாதையாக இருக்க மாட்டான் திரௌபதிக்கு அவமானம் நடந்த போது கர்ணன் மகிழ்ச்சியா இருந்ததற்கு காரணம் பெண்ணினத்தின் மீது உள்ள கோபம் நீமான பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நல்லபடியா வளர்க்கமே அப்படிங்கறதுக்காக இருக்கும் போதே வேற தொடர்பு வச்சுக்கிறது கல்யாணம் பண்றது மஞ்சள் பண்ண ஆரம்பிச்சா பெண்கள் கொதிச்சு அழிஞ்சாங்க என்ன நினைச்சுட்டு போவோம் நாங்க சம்பாதிப்போம் சொல்ல வேண்டியிருக்கு ஆம்பளை எப்படி ஒழுக்கம் கட்டு போனோ அப்படி ஒழுக்கம் கட்டு போறதுக்கு ஒரு குரூப் தயாரா இருக்கு பெண்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு மன நோய் வளர்ந்து போச்சு வீட்டுல அமைதியா அழகா பிள்ளைங்களை ஒவ்வொரு ஆம்பளையும் சமூகத்துல பெண்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர்களால்தான் பெண்கள் கோபப்பட்டார்கள் வீட்டை விட்டு வெளியில வந்தார்கள் பிள்ளைக்குட்டிய மறந்தார்கள் பணம் பெருசு படிப்பு பெருசுன்னு ஆரம்பிச்சாங்க அன்பு போச்சு ஈரம் போச்சு இதயம் போச்சு எல்லாம் போச்சு இளைஞ ஒன்னு சொல்றேன் துரோகம் பண்ணார் குறைந்தபட்சம் வாழ்க்கையில துரோகம் இல்லாதவளா கூட மோசமா கூட வாழ்க்கையில துரோகம் பண்ணார் நீ துரோகம் பண்ண குடும்ப ஆரம்பிச்சாங்க குடும்ப வாழ்க்கை இவ்வளவு கூத்து இவ்வளவு சிக்கலுக்கு என்ன காரணம்னா அந்த தாய் குந்தி தேவியினுடைய ஒரு தவறு முறை இல்லாம ஒரு கண்ணனை பெற்றா தெருவில் போட்டு அவட்டு பேசாமல் போயிட்டா அவன் வளர வேண்டியவன் கிட்ட போய் சிக்கிட்டா அவங்களுக்கு விசுவாசியா இருக்கிறான் அவருக்கு பெண்கள் மேலேயே மரியாதை இல்லை பாஞ்சாலி புடவையை துச்சாசன பேசுகிற ஒரு தீரி ரிவர்ஸ் மகாராஷ்டிர ஆண்ட உன்னதமான மாமன்னன் வீர சிவாஜி உங்களுக்கு தெரியும் அந்த வீர சிவாஜி ஒரு எதிரி நாட்டு மேல படையெடுத்து அவன் தளபதி பரிசுகளை கொண்டு வந்து இவனுக்கு கொடுக்கறான் அவனுக்கு நவரத்தனங்கள் பலகின் வீர சிவாஜிக்கு நவரத்னத்தை எங்க வச்சுக்குவான் தெரியுமா கால் செருப்பு ஒரு செருப்பு போடுவான் அந்த செருப்பை நவரத்தனம் வச்சு தச்சுக்குவான் வீர சிவாஜி இந்த நவரத்தனங்களை எல்லாம் கொண்டு வந்து எதிரிகோட்டையிலேருந்து கொண்டு வந்ததுன்னு கொட்டரான் சிவாஜி அள்ளி இப்படி பார்த்தான் ஒரே மகிழ்ச்சி அவன் ஓ ரொம்ப மகிழ்ச்சி அப்படி மகாராஜ் உங்களுக்காக விசேஷ பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் தளபதி என்ன ஒரு பல்லக்கு வந்து நின்னுச்சு இவன் இடுப்புல இருந்து அந்த உடைவாளை எடுத்து அந்த பல்லத்தில் ஒரு ஸ்கிரீன் திரைச்சியில தொங்கும் இல்லை அதிக கிழிச்சான் சிவாஜி உள்ளேந்து ஒரு பெண் வெளியில வருகிறாள் அப்படியே முகம் மதியம் போல் விளங்கிய ஒரு முகமதிய பெண் உள்ளேந்து வெளியில வந்தா வீர சிவாஜி கேட்டான் வெள்ளியா அப்படின்னு அப்ப தளபதி சொன்னா நம்ம எந்த கோட்டையை பிடிச்சோமோ அந்த சுல்தானுடைய மனைவி இவளை ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டான் வீர சிவாஜி இல்ல இவள் ரொம்ப அழகா இருந்தா நம்ம எல்லா பரிசையும் கொண்டு வந்த மாதிரி இந்த பரிசு ராஜாவுக்கு சொந்தம் மகாராஜாவுக்கு ஆனா தான் இந்த அழகிய உங்களுக்கு பரிசாக கொண்டு வந்தேன் அப்படின்னு உள்ளங்கால் வரைக்கும் நடுங்குட்டான் நம்ம இன்னொரு பெண் நடுங்கி தலை குறிஞ்சா பெண்ணே ரொம்ப அழகாக இருக்கிறாய் எனக்கு என்ன வருத்தமாக இருக்கிறது தெரியுமா நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருப்பேன் எனக்கு அந்த கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டது உன் வயிற்றில் நான் அடுத்த ஜென்மத்தில் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறேன் அழகான பிள்ளையாக பிறப்பேன் தளபதியை எனக்கு பரிசு கொண்டு வருகிறேன் அறிவிருக்கிறதா உனக்கு இவளை அப்படியே பூ போல கொண்டு போய் அந்த அரண்மனைகளை விட்டு விட்டுவா அப்படின்னு தான் வீர சிவாஜி இன்னொருவன் மனைவியை தாயாய் நிமித்ததற்கு என்ன காரணம்னா அவனை வளர்த்த தாய் ஜிஜி பாய் காரணம் ஒரு பிள்ளைய உருப்படியா வளர்க்கணும்னா பத்து வயசு வரைக்கும் பையனை தாயார் அன்புனால கண்ட்ரோல் பண்ணாதான் அவன் தவறு பண்ணாத பிள்ளையா வளருவான் இன்னைக்கு பத்து வயசு வரைக்கும் பிள்ளைய கண்ட்ரோல் பண்றதுக்கு தாயாருக்கு நேரம் இருக்கா காலம் இருக்கா இல்ல பணம் போனும் மல்டினியம் முக்கியம் நீங்கள் வாழ்க்கையை பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீங்க நீங்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு பணத்தை சம்பாதிக்கிறீர்கள் பணத்தை தொலைத்து விட்டாவது வாழ்க்கையை சம்பாதிக்க பழகிக்கொள்ளும் இம்பார்ட்டன் வாழ்க்கையின் அன்பும் பண்பும் அமைதியும் கௌரவமான வாழ்க்கையும் தான் முக்கியம் பிரிட்ஜும் டிவியும் மிக்சியும் முக்கியம் அல்ல என்றைக்கு பெண்களுக்கு இந்த தெளிவு வருகிறதோ அன்றைக்குத்தான் இந்தியாவுக்கு மீண்டும் பொற்காலம் வர முடியும் தயவு குறித்து வைத்துக் கொள்ளும் எவ்வளவு பெரிய கல்ச்சரை தொலைச்சுட்டு நம்ம தெரிவி நிக்கிறோம் தெரியுமா நீங்க இந்த நாட்டிலேருந்து பொண்ணும் மணியும் தொலைச்சது பெருசில் இந்த தேசத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஆங்கிலேயர்களை பார்த்து தொலைத்துவிட்டு இன்றைக்கு நாமும் இன்றைக்கு விவாகரத்து கோர்ட்டுகளிலும் முதியோர் இல்லத்திலும் மாறி மாறி நின்று நீங்கள் இந்த தேசத்தின் பாரம்பரியத்தை தொலைத்து விட்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை பயனற்றது என்பதை தயவு செய்து புரிந்து சரி நான் மீண்டும் கடைக்குள்ள வந்து ஆகணும் வேற வழி கிடையாது இப்ப இவ்வளவு தப்பு நடக்குன்னு காரணம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் அவன் மனசுல குற்றமாவே தெரியல ஒரே காரணம் அவனுடைய தாயின் மேல இருக்கிற கோபம் இப்ப நான் சொன்னது எனக்கு சமூகத்தின் மீது இருக்கிற கோபம் சமூகம் இப்படி இருக்கே வாழ்வது என்பது என்னன்னு தெரியாமல் தொலைத்துவிட்டு நாம் பணம் சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையை சம்பாதி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பத்து நாள் பாரதம் சொன்னதுக்கு பயன் எல்லாரும் வாழ்க்கையை வாழ தெரியல வருத்தம் சந்தோஷமா வாழலாம் அமைதியா வாழலாம் மகிழ்ச்சியா வாழலாம் அன்பா வாழலாம் தங்கம் இல்லாம இருக்கலாம் பட்டு இல்லாமல் இருக்கலாம் அன்பு இல்லாம எப்படி இருக்க முடியும் ஒரு வீட்டுக்கு அன்பு இல்லாம கடுக்கடு கடு கடுந்தா எப்படி வாழ முடியும் கொத்தருக்கொத்தர் பகையா இருந்து கடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு என்ன மாத்தான பிராண்டிக்கிட்டே இருந்தா எப்படி வாழ முடியும் வாழ்க்கையில முக்கியம் என்னன்னா அன்பு அன்பு அன்பு அன்புதான் வாழ்க்கை அதுக்கு உண்மை கிடையாது இப்போ துச்சாசன ஒரு புடவைய பற்றி எழுக்கிறான் அவ எல்லாத்தையும் யாரும் காப்பாத்தலாம் எழுந்து அன்னை துகிலினை மந்திரை உரிதல் உற்றார் அச்சோ தேவர்களே என்று அலறிய விதிரனும் தரை சாய்ந்தான் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான் பிச்சேரியவனை போல அந்த பேயனும் துகிலினை உருகையிலே உற்றோதிய மறந்தாள் ஒருமையுற்றாள் இப்ப அவ வெளியில இருந்தா மான அவமானம் எல்லாம் அனுபவிக்கணும் அவன் படவை இழுக்க ஆரம்பிச்சிட்டான் உச்சோதியிற்கலந்தாள் அன்னை ஒருமையுற்றாள் உலகத்தை மறந்தாள் எல்லாம் மறந்துட்டு தனக்குள்ளேயே உள்ள போய் அந்த பாண்டியால் என்ன பண்ணுவா முதல்ல இந்த ரெண்டு கையால படவிய புடிச்சு குடிச்சு எல்லாம் பார்த்தா இழுக்கிற வேகத்துக்கு இந்த கை தாளல பட்டுனு கைய விட்டா ஹரி ஹரி ஹரி ஹரி என்ற சொல்லி அழ ஆரம்பித்தார் ஹரி ஹரி ஹரி என்றாள் கண்ணா அபயம் உனக்கு அபயம் என்றாள் கரியனுக்கு அருள் புரிந்தே அந்த கயத்திட முதலையின் உயிர் படித்தாய் கரியனன் நிறமுடையாய் என்று காளிங்கன் தலை நின்று நடைமுடிந்தாய் பெரியதோர் பொருளாவாய் கண்ணா பேசரும் பழமறை பொருளாவாய் சக்கரம் ஏந்தி நின்றாய் கண்ணா சாரங்கம் என்றொரு வில்லை கருத்துடையாய் அக்ஷர பொருளாவாய் கண்ணா துக்கங்கள் அழித்திடுவாய் ஆதியில் ஆதி அப்பா கண்ணா அரிதனை கடந்தவன் நகப்பொருளே சோதிக்குள் ஊர்ந்திடுவாய் கண்ணா சுடற்பொருளே பேர் அறற்பொருளே வரிசையா கண்ணன் புகழச் சொல்லி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள் வில் உற்றாழ்வார் எழுதுகிறார் கோவிந்தா என்று அரட்சி கோவிந்த நாமத்தை சொல்லுகிறாள் பாஞ்சாலி என்னடா ஆச்சரியம் அப்படின்னா இந்த புடலையிலிருந்து கையெடுத்து இவன் ரெண்டு கையை மேலே எடுத்து நம்பால காப்பாற்ற முடியாதுன்னு இந்த புடவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இறைவனுக்கு வந்துவிட்டான் ஏன்னா இறைவன காட்டிலும் தன்மீது நம்பிக்கை வச்சு போராடிய போது முடியலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு வந்துடுச்சு வளர்ந்து கொண்டே வருகிற இந்த இடத்துலதான் வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய கவிதை ரொம்ப அருமை அவ அழுத ஆராகி இரு தடங்கன் அழகம் சோற ஆராகி இரு தடங்கன் அஞ்சனதம் புனல் சோற அழகம் சோற அழதா பாஞ்சாலி கண்லேந்து ஆறா தண்ணி கொட்டுது அப்ப ஒரு வார்த்தை உள்ள போட்டா இருப்பாரு கைசோரே என்ன திடீர்னு வேறான என்ன அர்த்தம் துச்சாசன எழுத்துக்கிட்டே இருக்கான்ல அத வேறான துகில் வேறான துகில் அதான் அற்புதம் இவ புடவைய விட்டுட்டு அவன் புடவைய புடிச்சு இழுக்கறான்ல அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா வேற ஒரு புடவை நுனிய அவன் கையில கொடுத்துட்டான் இந்த கருக்கு பைய குடி வெறியில இது யார் படவை அது யார் படவை கை விட்டுட்டான் அப்படியே இருக்கு வேறான துகில் தகைந்த கைசோர அப்படியே கீழே விழுந்துட்டாங்க அவன் என்ன பண்ணா வேறொன்றும் கூடாமல் கோவிந்தா கோவிந்தா என்ற அறத்தி கொடிர்ந்து நாவில் ஊராத அவிழ்தூர உடல் புலகித்து உள்ளமெல்லாம் உருகினாள் ஒண்ணும் சொல்ல கண்ணை முடித்து கோவிந்தா என்று அழுது கோவிந்த நாமத்தை சொன்னால் புடவை சுரந்தது இறைவனுடைய நாமமே அந்த தன்மையை செய்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிற செய்தி புடவை எப்படி எழுதிக்கிட்டே இருந்தா அவன் மயக்கமும் விழுந்துட்டான் ஏன்னா வரிசையா வந்துகிட்டே இருக்கதான் அதான் சொன்னா கிருஷ்ணனுடைய இளமை பருவத்துல கோபிகாஸ்திரிகளுடைய புடவை திருடி வச்சுக்கிட்டான் ஒரு கதை வரும் வஸ்திராபரணம்னு ஒரு பகுதி வரும் அந்த கோபி ஸ்திரிகள் குளிக்கிற போது புடவை வச்சுக்கிட்டான் அந்த பயன்பட கொடுத்தாங்க என்னென்ன கலர் என்னென்னு தெரிஞ்சாதான் வரிசா கொடுத்துட்டே இருக்கலாமே அப்படின்ற ஐடியா அப்படி இல்லை அபிமானம் கடந்த போது கடவுள் துணை செய்கிறான் இது ஒரு பழைய பாட்டு கிராமிய பாடு இந்த கண்ணன் துவாரக்கையில இருக்கிறான் அர்ச்சனாபுரத்துக்கு புடவை வந்துதான் அது ஒரு நாட்டுப்புறத்து பாடு பாடம் அஸ்தினத்துக்கும் ஆயிரம் காதம் அஸ்தினம் தான் அஸ்தினாபுரம் ஓட்ட கைன்னு சொல்றான் துவார கைன்னு பேர்ல துவாரம் தான் ஓட்ட இல்லையா தமிழ்ல கை அவங்க கிராமத்து பாட்டாச்சான் அஸ்தினத்துக்கும் ஓட்ட கைக்கும் ஆயிரம் காதம் ஆனாலும் நடக்கு தடா புடவ வியாபாரம் ஒரு கிராமிய பாடல பின்னிட்டான் ரெண்டே வரி ஒரு புலவர் அஸ்தினத்துக்கும் ஓட்ட கைக்கும் ஆயிரம் காதம் ஆனாலும் நடக்கு தடா புடவ வியாபாரம் போறதுக்கு போயிட்டே இருக்காது புத்தி வரல அந்த பயனுக்கு அப்பவாத ஒரு அறிவு வந்திருக்க வேண்டாமா இறைவன் காப்பாற்றி இருக்கிறானே நாம இனிமே குறைச்சி பேசக்கூடாதுன்ற அறிவு வரணுமா இல்லையா அறிவு வரல சொன்னி இவள் புடவை வளர்கிற மந்திரம் கற்று வைத்திருக்கிறோம் என் மடிய உட்காரை அப்படின்னு தொடட்டி தட்டி உட்கார வார்த்தை உடனே பொறுமையா சபத பகுதியை சொல்லுகிறார் மகாகவி பாரதி தேவர்கள் பூச்சொறிந்தார் ஓம் ஜெய ஜெய பாரத சக்தி என்றார் அவளோடு எழுந்து நின்ற முன்னை ஆரிய ஊட்டுமன் கை தொழுதான் எல்லாரும் அவளை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாங்க பீமன் எழுந்து உரை செய்வார் இங்கு விண்ணவர் ஆணை பராசக்தி ஆணை தாமரை பூவிலில் வந்தான் வரை சாற்றிய தேவன் திருக்கடல் ஆணை ஆணையிட்டு உரை செய்தேன் இந்த ஆண்மை இல்லா துரியோதனன் தன்னை பேணும் பெருங் கணல் ஒத்தால் எங்கள் பெண்டு திரௌபதியை தொடை மீது நானின்றி வந்து இரு என்றான் அந்த நாய் மகனாம் துரியோதனன் தன்னை தொடையை பிளந்து உயிர் மாய்ப்பேன் எந்த தொடல உட்காருன்னு சொன்னானோ அந்த தொடையை பிழந்து நான் அவருடைய உயிரை மாய்ப்பேன் எந்த கைகளை பற்றி கூந்தலை பற்றி எழுத்தானோ அந்த துச்சாதனுடைய அந்த ரத்தத்தை அவள் குடலில் பூசுவேன் இது கண்டிப்பாக நடக்க போகிற செயல் பீமன் எல்லையற்ற கோபத்தோடு சபதம் பண்ணினான் அப்ப அர்ஜுனன் எழுந்தான் பார்த்தன் எழுந்து உரை செய்வான் இந்த பாரத கர்ணனை போரில் மடிப்பேன் கர்ணன் இதுக்கு எவ்வளவு பெரிய காரணமா போயிட்டான் அந்த கர்ணனை என் கைவில்லே நான் சொல்லுவேன் அப்போ பாஞ்சாலி சபதம் பண்ணா தேவி திரௌபதி சொல்வாள் ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன் பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால் துரியோதன் ஆக்கை ரத்தம் நான் துச்சாசனுடைய ரத்தத்தையும் துரியோதனுடைய ரத்தத்தையும் பால் துரியோதன் ஆக்கை ரத்தம் மேதி இரண்டும் கலந்து குழல் மீதினில் பூசி நறுநெய் குளித்தே சீவி குழல் முடிப்பேன் ரெண்டு பேர் ரத்தையும் குழல்லி நான் முடிப்பேன் அது செய்ய முன்பு முடியேன் என்றாள் இந்த கூந்தலை நான் முடிக்க மாட்டேன் அந்த விரித்த கூந்தலோடு நின்றாள் ஓம் என்று உரைத்தனர் தேவர் ஓம் ஓம் என்று சொல்லி உரிமிற்று வானம் பூமி அதிர்ச்சி உண்டாச்சு வெண்ணை பூழிப்படுத்தியதாம் சுடர் காற்று சாமி தருமன் பொதிக்கே என்று சாட்சி உரைத்தனர் காற்று உரிமையது பஞ்சபூதங்கள் சாட்சி சொல்லின இன்னும் கூட நமக்கு தருமத்தின் மீதான நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது இப்ப தருமத்தின் மீதான நம்பிக்கையை மறுபடியும் அநீதிகளை பார்த்துக்கிட்டு இருப்போம் வேடிக்கை பார்க்க வெள்ளம் வருது பூகம்பம் வருது எல்லாம் சயின்ஸ்ட் உட்கார்ந்து அது ஏன் வருதுங்க என்ன கணக்கு சொல்றான் பூமி எப்போது சோம்பல் முறிச்சுக்கும் அதெல்லாம் தானா வரும் அப்படின்னு மனிதர்கள் தர்மங்களை துரைத்துவிட்டு அதர்மங்களை வாழ்க்கை முறையாக ஆக்குகிறார்களோ அப்போது பஞ்சபூதங்கள் உரிமை காட்டும் இந்தியாவில் ஒரு விபத்து நடந்தது முன்பு ஒரு விபத்து நடந்தது எப்படின்னா ஆயிரம் கோடி ரூபாய் இந்தியா தலைமீது வீணா சுமத்தப்பட்டது எப்ப தெரியுமா ஒரு ஓட்டுல ஒரு மத்திய அரசு கவிழ்ந்தது அதுக்காக திரும்ப தேர்தல் வச்ச போது கோடி ரூபாய் இந்தியாவில் கடந்த நான் கட்சி அரசியல் பேசுற ஆள் இல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அப்போ ஒர்க்கருடைய ஓட்டு போடலாமா போடக்கூடாதான்னு ஒரு பிரச்சனை வந்தது ஏன்னா அவர் ஒரு மாநில முதலமைச்சரா இருக்கிறார் அதே சமயத்துல பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து அவர் ஓட்டு போட போறார் நீ அதுவா இருந்தா இங்க வந்து போடக்கூடாது இதுவா இருந்தா இதை போட்டாச்சுன்னா அங்க போய் மறுபடியும் கண்டினியூ பண்ணக்கூடாது இது தர்மம் இருக்கிறியா அப்ப சபாநாயகர் ஒரு வார்த்தை சொன்னார் அவரே முடிவு பண்ணிக்கிட்டு நான் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த ஒரு ஓட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் இந்தியா தலைமையில வந்து கடனா விழுந்தது உங்களுக்கு தெரியும் தேர்தல் வந்தது எல்லாம் நடந்தது பேச வரல அந்த ஒரு இயற்கை சும்மா இருப்பதில்லை பஞ்சபூதங்கள் சாட்சி சொல் நமக்கு பயம் போயிடுச்சு மழை மேல பயம் போயிடுச்சு அங்கின் மேல பயம் போயிடுச்சு பஞ்சபூத சாட்சியா அப்படின்னு சொல்லுகிற பழக்கம் நமக்கு போயிடுச்சு பஞ்சபூதங்கள் எவ்வளவு வலிமையான உங்களுக்கு தெரியாது அவைகள் அவை தங்களுடைய தர்மங்களை நிலைநிறுத்தி காட்டும் தெரியுமா அக்னிக்கு தெரியுமா அப்படி அவற்றுடைய விளைவுகள் சாதாரணமான விளைவுகள் அல்ல இப்ப பஞ்சபூதம் தான் சாட்சி சொல்லு திரௌபதிக்கு அந்த ஐந்து பூதங்கள் சாட்சி கூறின இந்த பகுதியை அவ்வளவு உருக்கமாக மகாக்கரி பாரதி எழுதின அப்புறம் வேற வழியே கிடையாது இப்ப முழுச்சுக்கிட்டான் யாரு திருதராஷ்டோ இவன் பிள்ளைய கொல்லுதேன்னு சபதம் பண்ணிட்டா அப்ப என் புள்ள சாக்க போறான் துரியோகன் செத்து போடுவான் போல இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருந்த காந்தியாரிய கேட்டான் இது என்னது இது என்ன நடக்குது என்ன நடக்குது எனக்கு புரியலையே அப்படின்னா வித்ரோதா கேட்டாங்க என்ன நடக்குது எப்படி பண்றது எப்படி சமாளிக்கிறது இப்ப இப்ப திருதராஷ்டிரம் முழிச்சுக்கிட்டான் அப்பவும்ி சொன்னா இப்ப நீங்க திருத்தம் பண்ணுங்க விபரீதமா போயிடும் பாஞ்சாலிய போன்றவள் சபதம் பண்ணினா பீமனை போன்றவள் சபதம் பண்ணினா நிறைவேற்றி விடுவார்கள் நம்ம பிள்ளைக்கு உயிராபத்தா போயிடும் ஏதாவது செய்யுங்கள் அப்படின்னு காந்தார் உடனே அவன் திரௌபதியை கூப்பிட்டு சொல்றான் பாஞ்சாலி சபதம் கிடையாது தில்லி நம்ம போகணும் வியாச பாரத்துக்கு பாஞ்சாலியை கூப்பிட்டு சொல்றான் பெண்ணே நான் இங்கு என்ன நடக்கிறது என்று ஏதோ என் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் என்று என்ன விளையாட்டு இவ்வளவு பெரிய விபரீதமாக போகும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை நான் தான் உனக்கு வரம் தருகிறேன் நான் தருகிறேன் எவ்வளவு வரங்கள் வேண்டுமானாலும் பெண்ணே உனக்கு தருகிறேன் கோபத்தை விடு கோபத்தை மாமனார பாசம் எனக்கு ரெண்டு வரம் நீங்கள் தந்தால் போதுமா என்ன ஒரு வரத்தால் என் கணவன் மார்கள் நான்கு பேர் உங்களுடைய அடிமைகளாக இருந்தார்களே அதில் இருந்து அவருக்கு விலக்கு தாருங்கள் தந்தேன் இன்னொரு வரத்தால் தர்மர் அடிமையானே அவருக்கு அடிமையானே அந்த தர்மர் அடிமை இல்லை என்று இன்னொரு அவன் தருமன் அடிமை அல்லது நான்கு கணவனும் அடிமை அல்ல அவன் அடிமைகள் அல்ல விலக்கு கொடுத்தேன் அப்ப கூட நான் அடிமை இல்லைன்னு விலக்கு கொடுங்க பாஞ்சாலி கேட்கல ஏன் தான் அடிமை இல்லைங்கிறது முடிவான விஷயமா நினைக்கிறார் அப்ப கூட கேட்கறதுக்கு அவர் தயாராயில்லை நான் அடிமை இல்லை அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை அப்பவும் இல்லை அதான் ஒரு ஒரு வாரத்துக்காக கூட தயாரா இல்லை சான்சல கூட அடிமை இல்லதான் இந்த ரெண்டு வரத்தை கேட்டு முடிச்ச உடனே திருதாஷ்டம் சொல்றான் இன்னும் என்னென்ன வேணும் கேளு எதாவது வேணுமோ எல்லாம் கேடு தரேன்னு ஒரு சத்திரியமாக இரண்டு வரங்களுக்கு மேல் கேட்பது நியாயம் அல்ல நான் அதுக்கு மேல வரம் கேட்கக்கூடாது மற்றவற்றை எல்லாம் என் கணவன்மார்கள் மீட்டுக் கொள்வார்கள் அவங்களுக்கு இவன் மீட் ஆகணும் அவங்க மீட்டு மீட்டு அப்புறமா அவங்க மற்றவற்றை அவர்கள் மீட்டுக் கொள்வார்கள் திரௌபதி எல்லாரும் புறப்படுகிறார்கள் துரியோதன அப்பா பார்த்தான் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பசங்களை அடிமையாக்கி வச்சேன் இப்ப நீ காரியத்தையே கெடுத்துட்டியே காரியத்தையே கெடுத்துட்டியே அப்படின்னு திருதராஷ்டன் சோழன் என்ன சொல்ல முடியும் இதுல இன்னொரு மாதிரியான வருஷம் இன்னொரு கதையமைப்பு உண்டு என்னன்னா மறுபடியும் சூதாடி சூதாட்டத்தில் தோத்தவர்கள் பனிரெண்டு ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் முடிவு பண்ணி மறுபடியும் சூதாடுவது அப்படின்னு தருமனை கூப்பிட்டு மறுபடியும் ஆடி தருமன தோற்கடித்து பன்னிரண்டாண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் அனுப்பி வைக்கிறார் ஏன் அவன் கோபம் தனியனும் பன்னெண்டு ஆண்டுக்குள்ளிக்கணும் துரியோதன அதுக்காக மறுசூதாடி மறுபடியும் அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள் பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை குடுத்துடணும் ஒப்பந்தம் பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு ஓராண்டு அஞ்ஞாதவாசம் இருக்கணும் முடிஞ்ச உடனே இந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துடுவாரு இப்படி அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஆயிட்டு எல்லாம் புறப்பட்டாரு இவங்க போற போது பாஞ்சாலி இப்படி கூந்தலை விரித்துக் கொண்டே போனாலாம் ஏன் பதிமூன்று ஆண்டுக்கு பிறகு அச்சனாபுரத்தில் எல்லா பெண்களும் இப்படித்தான் இருக்க போகிறார்கள் நகுலன் முகத்துல புழுதியை பூசிட்டு போறானா ஏன் இது மாதிரி எல்லாரும் நாளைக்கு மூஞ்சில கடி பூசிக்கு போறாங்க அப்படின்னு குலகுரு பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல புரிய மந்திரம் ஜபிக்கணும் இப்பவே ஜபிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மந்திரங்களை ஜபிச்சுக்கொண்டே போனாராம் அர்ஜுன் புழுதிய பாதி மன்ன வாரி இந்த புழுதி போல் அம்புகள் இறைக்கப்படும் இந்த ஊர் நாசமாகும் அப்படின்னு இந்த செய்திகளை எல்லாம் காட்டுக்கு போகிறவர்கள் மக்கள் எல்லாம் அழுதுகொண்டு பின்னால் போகிறார்கள் திருதராஷ்ட போய் சொன்னாங்க இது மாதிரிதான் இந்த ஐந்து பேரும் போனார்கள் அப்படின்னு ஆஹா பெரிய விளைவா போயிடும் போல இருக்கே விபரீதமா போயிடும் போய் நீ ஒரு காரியம் பண்ண என்ன என் பிள்ளைக்கு புத்தி சொல்லி திருத்த கூட திருடமாட்டான் சரி பிரச்சனை அருமையான மதியுகியான மந்திரியாச்சே வித்துரா இதை எப்படி தீர்க்கலாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன உன் பிள்ளைய போய் தருமன் காலில் விழுந்து சென்றதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு நாட்டுக்கு வர சொல்லு அவங்க நாட்டை பிரிச்சு கொடுத்துரு கண்டிப்பா சண்டையே வராதுன்னா இதை விட அருமையான நீ எப்பவுமே பாண்டவர்களுக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு விரோதம் நினைக்கிறேன் ஏன் உனக்கு இந்த துரோக புத்தி கேட்டான் உனக்கு துரோக புத்தியா எனக்கு துரோக புத்தியா எனக்கு நாட்ட குத்து சொல்லு சென்னை வேண்டாம் சச்சன வேண்ட உன் பிள்ளைங்க நாளைக்கு உன் பிள்ளை துரியோதனை பீமன் துவச்சிருவான் துவச்சு அதை நீ பார்த்து அழவேண்டி இருக்கும் இந்த வார்த்தையே உனக்கு வேண்டாம் நீ விட்டுக் கொடுக்கும் இப்பவா திருதராசன் திரிஞ்சிடலாம் சொன்ன நீ ரொம்ப அயோக்கிய பையன் நீ எப்ப பார்த்தானா அவங்களோடயே பேச எங்கிட்ட நிக்காது ஒழிச்சு போ நீ அவங்களோடய போய் சேர்ந்து என் பிள்ளைகளுக்கு நீ துரோகி வெளிய போ அப்படின்னு ரொம்ப நாளா நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானா போனா அகௌரவமா இருக்குன்னு பாத்தன் நல்லவேளை நீயா என்ன போச்சு சொல்லிட்டேன் எனக்கு உண்மையில உசுர் கூட பிறந்தவர் திருதாசன் சொன்ன போய் அங்க சேர்ந்துட்டான் சஞ்சய் கூப்பிட்டான் சஞ்சயா போய் உடனே திருதராஷ் ஒரு செகண்ட் போடான்னு அனுப்பிச்சு அடுத்த செகண்ட் போய் எனவே போராடுகிற திருவிராஷ்டன் வஞ்சனையான துரியோதனன் நூற்றுக்கணக்கான வித்தியாசமான எண்ணங்களை உடைய அந்த பிள்ளைகள் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில அஸ்தினாபுரம் இருக்கிறது இவர்கள் கானகத்துக்குள் நுழைகிறார் நான் இன்னைக்கே திக்கு தெரியாத காட்சியில் வனவாசத்துக்கு வந்திருக்கணும் கதை கொஞ்சம் பெண்டிங்க நம்ம பாஸ்டார் நாளை இவர்கள் வனத்தில் படுகிற பல்வேறு செய்திகளை எல்லாம் சிந்திப்பதாக இருக்கிறோம் என்பதை சொல்லி என்னுடைய கேசட் இப்ப கோயிலே கிடைக்கிறது வேண்டிய அன்பர்கள் இங்க திருக்கோயிலிருந்தே அதை பெற்றுக்கொள்ள முடியும் கருத்துக்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற கருத்துக்கள் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் என்னுடைய ஒரே லட்சியம் இரண்டாயிரத்தி பத்தில் இந்தியா உலகத்தின் உன்னதமான வல்லரசாக மாறவன் அந்த உன்னதமான வல்லரசாக இந்தியா மாறணும் அப்படின்னா இளைஞர்கள் வந்து நாட்டுப்பற்று மொழிப்பற்று இனப்பற்று அறிவுபூர்வமான சிந்தனை கட்சிகளுக்கு அடகு போகாமல் தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தனித்தன்மை இவைகள் உடையவர்களாக இருந்தா தான் நாடு உறுப்பிட முடியும் அந்த நோக்கத்துக்காகத்தான் என்னுடைய ஒளிநாடாக்கள் சுய கருத்துக்களா பேசியிருக்கிறேன் விருப்பமுடையவர்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இல்லை இந்த பத்து நாள் எனக்கு பாரதம் சொல்றது நோக்கம் பாரதம் உறுப்பினர் தான் என்னுடைய நோக்கம் அதனால என்ன இடையிலடையில பேசுறத டிவியேஷன் நினைக்காதீங்க என்ன கேட்டா நான் அதுக்காகத்தான் பேசுறேன் அத சொல்றதுக்காகத்தான் நான் பேசுறேன் நாடும் மக்களும் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் பேசுறேன் இந்த டிவியேஷன் அந்த அளவுல இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஷ கிருஷ்ண ஷ்ண